வணக்கம் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் 1. அதிகபட்ச தொலைத்தொடர்பு பாதுகாப்பு காரணங்களுக்காக மூத்த அதிகாரிகளுக்கு கூகுள் பிக்சல் எனப்படும் போன்களை மத்திய அரசு வழங்கியுள்ளது இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பரில் இம்போசிஸ் நிறுவனத்தின் பொறுப்பு தலைவராக நியமிக்கப்பட்டவர் நந்தன் நீலகேணி என்பவர் ஆவார் மூன்று பதினேழாம் ஆண்டில் உலக ரோபோ கண்காட்சி சீனா நாட்டில் நடைபெற்றது நான்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான கால்பந்து விளையாட்டு வீரர் என்ற விருதினை பெறுபவர் கிரிட்டியானோ ரொனால்டோ என்பவர் ஆவார் ஐந்து மாற்று எரிசக்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்தியா ஜெர்மனி நாட்டுடன் புதிய ஒப்பந்தம் ஒன்றை செய்துள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எத்தனை வருடங்களுக்கு பிறகு ராஜ்யசபா எனப்படும் மாநிலங்களவையை கலைக்கலாம் இரண்டு இந்திய பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் தங்களது வாதங்களை எந்தெந்த மொழிகளில் தெரிவிக்கலாம் மூன்று தேசிய அவசர நிலை பிரகடனம் மக்களவையில் ஒப்புதலின் பெயரில் எத்தனை வருடங்கள் நீடிக்கலாம் அதாவது எவ்வளவு காலம் நீடிக்கலாம் நான்கு இந்தியாவில் பழங்குடியினர் மக்களுக்கு அதிக மக்களவை தொகுதிகளை கொண்டுள்ள மாநிலம் எது ஐந்து சுதந்திர இந்தியாவின் முதல் ஜனாதிபதி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி